பெருமிடலை குறும்பர்க்கும் பேயாற்கும் அறியன் இது திருத்தொண்ட தொழில் சரிங்களா பெருமிழலை குறும்பற்கும் பேயாற்கும் அடியேன் என்று பெருமிடலை குறும்பர் இவரை பற்றிய வரலாறு ரொம்ப சுருக்கமான வரலாறு சரிங்களா சூத நெருங்கு சுலை தொலைத்தெங்கு பலவு போகும் சூழ் வீதி தோறும் நீச்சி நொழி விரிய ாய் நிலவும் விளங்கும் தொன்மையது மடல நாட்டு பெருமடலை என்ன காரணம் கேட்டா நாப்பத்தி வரைக்கும் குடிச்சால கல்லூரிக்கு போனது நாற்பத்தஞ்சு பதினஞ்சா வயசு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வரைக்கும் டீ தனமும் அஞ்சாறு தினம் படிக்கிறதுக்காக ஒரு நாள் சில பிற்பன்தான் அப்படியே அந்த இப்போ அந்த ஆடுதர போற வழியும் அங்கதான் காலையில காலைக்கடன் எல்லாம் முடிக்கிறதுக்காக போன போது காலைக்கடன் முடிச்சு எழுந்திருக்க முடியல அப்ப வந்து மற்ற ஏற்க இதுல பெரம்பலூர்ல பெரம்பூர்லதான் வேலை பார்த்து வகை நான் சேத்தா தொப்பு அந்த படம் ஏன் என்னடா சுந்தரா என்னடா சுந்தரம் வச்சு சுந்தரம் தான் என்னடா சுந்தரா என்னடா என்ன எப்படியே நிக்கிறேன் என்னடா என்ன இது இது புரிஞ்சு வந்து நாங்க அப்புறம் ஆத்து இல்லாங்கிட்டே நேர போயி சரி வாடா டாக்டர் போட்டு வந்துடுவோம் டாக்டர் அப்பெல்லாம் ரொம்ப அருமிப்பாங்க என்ன தம்பி மயக்கம் வர்றது எப்ப வருது இப்பதான் வர டீ சாப்பிடுவியோ அப்படின்னா பட்டுனு நோய் நாடி நோய் முதல் நாடுன்னு அப்படின்னா எத்தனை தடவை சாப்பிட்டேன் அது படிக்கிறதுக்காக நாளையும் தவிரோட விட்டு எனவே நாற்பத்தெட்டுல துறந்தேன் இவளன் தாரமண்டல் இனி வரைக்கும் நாற்பத்தெட்டுல பிடிச்சதாட்டி இப்படி யாராவது மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் சொல்லி விடுது அதனால சூதனெங்கு குலைத்தெங்கு பலவு பூகம் குடைத்தாய் வீதி தோறும் நீத்தினுடைய விரிய பேபி விலங்கு பதி அருமையான பதி அதான் பார்த்தீங்களா இதெல்லாம் சொல்றேனே சொல்ல வேண்டியிருக்கு பதின்னு வருதே தவிர எங்கேயாவது வருதா ஸ்தலம்னு வருதா எங்கயாவது இருக்கா உண்மைய சொன்ன சொல்றீங்க தமிழ் இதுவா ஏதோ ஒண்ணு சொல்றேன் பதிங்கிறத தவிர வேற எங்கேயாவது வருதான் பின்னாலதான் மூர்த்தி தலம் தீர்த்து முறையா காலம் தாய்மாரி கொஞ்சம் அதிகம் தாய்மன்னார் ஓரளவு அப்புறம் பின்னால போக போக தமிழ் வந்துட்டு ஆனா திருப்பூர்ல சொல்ல நிறைய பயன்பாடு விட்டுறாங்க அதனால தீண்ட திருப்பதிப்படாது குறுகிய மனப்பாங்க கூட பின்னால வந்தது ஏன் சைக்கிளா சொல்ல சொல்றோம் ஒரு நாளைக்கு போகுது பதி பதிங்கிற வாழ்ந்த ஊர் அதான் பதி அப்படிங்களா தெரிஞ்சுங்க தெரிஞ்சுங்க அதனால பதி சூடு என்ன இருக்குமா அது சூதனெருங்கு கொலை தெங்கு நல்ல மாமரம் என்ன தென்னை மரம் என்ன பாக்கு மரம் என்ன இவையெல்லாம் சூழல் இருக்கணும் வீதி தோர் இது வந்து புறச்சூழல் அகச்சூழல் எப்படி இருந்தாரு வீதி தோறும் நீத்தி நொழி விரிய மேதி விலங்கு பதி பாருங்களா ரெண்டே பேர்ல புறச்சூழல் நல்ல அருமையான மரங்கள் எல்லாம் ஆங்காங்க பிறந்திருக்கிற நல்ல தண்ணீராக இருக்கும் சுளிர்ச்சியார் அகச்சூடல் எல்லாரும் இது வந்து தெய்வீகம் இனிமேல் பண்பெண்ண நீதிக்கு மாறுபாடு மாட்டாங்களா நிலவும் குடியால் நெடுநிலத்து நீதி விளங்கும் தொன்மையது மிடலை நாட்டு பெருமடலை மிடலை நாட்ட பெருமடலை என்ற ஒரு பகுதி இருந்தது அன்னதொன்மை திருப்பதிக்க அதிபரும் இடலை குறும்பனார் அங்க வாழ்ந்தவர் இந்த பெயருடையவர் குறும்பர் என்ற பெயர் தென்னி மதியமைத்தவர்தம் அடியார்க்கான செய்வனிகள் இன்ன வண்ணம் என்றவர்தாம் உரையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் ரொம்ப அருமை அந்த அறிவின் பயன் கொள்வாராம் என்னன்னாரு அரியாருக்கு இன்னது வேண்டும் என்று கேட்டு பிறகு செய்யறதில்லை முகத்தை பார்த்த மாத்திலேயே இந்த குறிப்பிடு என்பதை தெரிந்துணர்வா உறுப்பினர் யாது கொடுக்கும் திருவள்ளுவர் கண்ணால பார்த்தவனே இவருடைய என்ன பண்ணாரு முதலிய விரல் போன்ற உறுப்புகளை கூட ஒண்ணு கொடுறாரு பெரிய அறிவு அந்த அறிவு அதனால அது போல இங்க அந்த அறிவருக்கு எல்லாம் பணி செய்வாராம் ரொம்ப அறிவின் முதல் அறிவின் பயன் அந்த அறிவினுடைய அறிவருக்கு ஆய்வு செய்கிறார் அதான் அறிவின் பயன்கிறார் என்ன திருக்குறள் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா அறிவு அறிவன் என்னடா எந்த உயிருக்காக ஏதே நிறைய வந்துட்டு அடாரா துடிச்சு நம்மால முடிஞ்சது உதவணும் அதான் அறிவின் பயன் தெரியுத அறிவினால் ஆகுவது உண்டோ அதுல கூட அருமை பிறரின் நோயின்னா மக்கள் மட்டும் பிரிவின் நோய் ஓரறிவு முதல் ஓரறிவு முதல் அதனாலதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்னது திருக்குறள் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோக்கு தண்ணியும் அப்படிங்கற அதான் அறிவின் பயன் திருவள்ளுவர் திரு ஆறிதான் என்ன செய்வரே அது பொடி பலர்ந்துட்டு கொம்பு அதுக்கு தழுவுறதுக்கு இல்ல அதனால வளர்ந்து வளர்ந்து படுறதுக்கு கடவுள்ல படுறதுக்கு அடிப்படி எடுத்து விட்டு இதெல்லாம் ஏன் குண்டங்களா இந்த கடையில் பிள்ளைகளை பத்தி ஒரு படம் என்ன கேடு பார்த்துட்டு தேரை வச்சான் புறநானூறு கரங்குடி நெடுந்தேர் அது மாதிரி பாடாதாயினும் அந்த செடி ஒண்ணும் பாடல பல்லலே வாழ்க நீ உனக்கு வணக்கம் இல்லை பாடாதாயினும் கரங்கு மிசை நெடுந்தேர் கொள்கை என கொடுத்த என்னது ரெண்டராஜா அப்படி தவிக்கிற குடியெல்லாம் கீழே கீழே ஒண்ணு கீழே வர்றதுல அப்படி கீழே உணர்ந்துட்டு ஐயா தேரண்ட் அந்த கொடியெல்லாம் அப்படியே மேல வச்சு இதெல்லாம் அப்படியே மேல வச்சு கரங்க கொடி நெடுந்தேற்கொள் என கொடுத்த பரந்தோங்க சிறப்பில் பாரி மகளிர் பாரி இறந்துட்டான் அந்த ரெண்டு பொண்ணு இருந்தது கவிஞர் அழைச்சுக்கிட்டு போய் அப்பா இந்த அப்பா எல்லாம் கொடைவல்லள்பா இந்த பொண்ணு வயசு வந்ததுப்பா கல்யாணம் பண்ணீங்கயா ரெண்டு புலவன் இயங்கணும் அந்த காலத்துல புலவனும் அரசனும் இருந்தது போல வேற நட்புக்கு விலை இழக்கணுமே கிடையாது திருமணம் செய்த என்று சொல்லி கரண்டு நெடுந்தே கொள்ள கொடுத்த பரந்தோங்க அப்புறம் இன்னொரு மயில் அதுபடியே தண்ணி மேலப்பட்டவன்கிட்டு இருந்தது பேகன் ஒருவர் அவர் வந்தார் அப்பதான் அன்னைக்கு முதல் நாள் எப்படியோ யாரோ சாலில் போத்திருக்காங்க நல்ல இதுல பனாரிசில இருந்து காசில இருந்து பார்த்தார் ஏண்டராஜா குருது அப்படி உனக்கு மயிலு என்ன அது என்ன பண்ணுது அப்படி இப்படின்னு இதெல்லாம் காட்டினேன் கேடுறா அவங்களுக்கு வேணாலும் நான் இதை அப்படியே காட்டுனேன் போர்வைய அப்படியே அதான் அப்படியே மேலே ஒரு பகுத்தறிவாதி ஆமா இந்த போர்வையாவது போத்திக்கு மாட்டோம் அதை வந்து அடிச்சுக்கு மாட்டோம் என்று சொன்ன மக்கு தெரியாது இந்த போர்வை கொடுத்தா உடுக்காது போத்தி கொள்ளாது என்பது தெரிந்தும் அதில் ஈர்த்த எங்கோ கடா யானை களிமான் இதெல்லாம் படிக்கடா அப்புறம் ஒரு தமிழ் அத்தாங்க நான் தானே போத்தான் இதெல்லாம் தமிழ் உடா போரா ஆகுதல் இருந்தும் ஈர்த்த எங்கோ கடா யானை கரிமான ஆகியதான் இப்படி அந்த முதிரும் அறிவின் பயன் கொள்வார் இந்த முதிரும் நல்ல வேலை நம்ம திருக்குனந்தால் போயிட்டு தான் முதிரும் மட்டும் என்னமோ கொற்றழுத்துல ஏன் என்ன போட்டாங்களா தெரியல பின்னால புட்டுனும் அறிவினால் ஆகுது என்றோ என்றார் திருவள்ளுவரம் என்று போட்டு முதிர் அறிவின் பயன் அது நோய் தன்னோய் போல் போட்டுதல் தொண்டர் பலரும் உண்ண தொலையா முதட்டி ஒவ்வொரு நேரம் அப்படின்னு என்னன்னு கேட்டா எல்லாம் திருக்குறள் வருது தொண்டர் பலரும் பந்தீண்டி உண்ண தொலையா முதல் விருந்து ஓம்பி வறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்த வேண்டும் ரெண்டு பெரிய தண்டி என்ன பண்ணுவான்னு கேட்டா நான் ஒரு வாரம் பரவாயில்ல என்ன இல்லையா நான் அடுத்த வர்றேன் தம்பி ஐயா கண்டிப்பா அப்புறம் அடுத்த தண்ணி என்ன தம்பி இன்னைக்குதான் அவர் வர்றாரு பேருந்துல அந்த பேர் அடிச்சுக்கடியாஜா செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருக்கும் நல்விருந்து வானத்து இதை விட விருந்தோம்பல ஒண்ணு பாடுங்க பார்ப்போம் ஒன்னே முக்கா வர ஆகவே இப்படி எல்லாம் விருந்தோம்புவாராம் இருநிதியம் உன்ன தொலையாமது ஊட்டி கொண்டு செல்ல இரு நிதியம் உகந்து கொடுத்து போகும்போது பணம்தான் வேற கொடுத்து குறைந்து அடைவார் குறைந்து அடைவார் என்ன குறைந்துன்னா அடி பெரிவரணும் அடியேன் வீட்டுக்கு அவர் பெரியவராய் தான் சிறியவராய் இருந்து அப்படி உசரிப்பாராம் அப்படி எல்லாம் உசரிப்பாராம் பண்டு மருவும் இது புறத்தே அடிவரை ஓம்புதார் மனதுல என்னன்னா மனதுக்குள்ள பெருமானே இருப்பாராம் இந்த அகமாகிய மலரில் வைத்து போட்டுவார்னார் திருவள்ளுவர் மலர் விசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமி செய்ய நீடு வாழ்வார் அங்க மலர் என்ன மலர் தாமரையா கோலையா இத என்ன எழுதுகிறாங்களோ அந்த புண்ணியமாலாம் நீங்க என்ன தாமிரமலர் இல்லையா மலமில் ரோஜா மலர் இல்லையா மல்லிய மலர் இல்லையா அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தின் கண் வறுமையார் வந்து பெருமானை நினைகிறார்களோ அன்பினாலே அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தின் கண் இந்த உள்ளமாகிய தாமரையிலே எப்படி இருப்பான் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரவில்லை அவன் வந்து சிவருமான தாமரையில் சிவபெருமான தங்கசக்கரோட இருப்பார் முருகப்பெருமானா இருந்த பள்ளி தேவையோடு இருப்பார் அன்பா நினைவார்தம் உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்தபடி ஓடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த என்னை ங்களை வெளிச்சு என்பது எழுதியா ஐயாயிரத்தி ஒரு திருவள்ளுவர் திருவுள்ள எங்க இருக்குது கடல் வாழ்த்து எத்தனாவது குரல் மூணாவது குரல் எனவே மலர் ஏகினான் என்பது யாரு நீ நான் ஏகினான் அல்ல இறைவன் ஏகினான் அர்த்தன் அப்ப எந்த மலர் அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தினன் அவர் நினைந்த வடிவோடு சேரலின் ஏகினான் என இறந்த கூறினார் இதை விட எந்த தாத்தா இனிமேழுது புரியும் இருக்கிறத படிங்கப்பா இருக்கிறத படிங்கப்பா யோகியதையா அகம புண்ட அகமலரில் அத மலர் செய்கிறான் அகமலரில் வைத்து போற்றும் பொருத்தினார் இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லை இல்லா திருத்தொண்டின் மெய்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யறியால் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நேமன் தலை நின்றார் இவர் காலத்தவர் சுந்தர பெருமான் சுந்தர பெருமானையே நினைந்துணைந்து அவர்களுடைய திருவடியை வணங்கும்படியான மையாதரங்கன் பறவையார் மனவாளன் மழக்கலர்கள் கையால் தொழுது வாய் மனத்தால் நினைக்கும் கடப்பாற்றில் செய்யாள் போனும் நான் போனும் அரியாட்சால் நினைக்கீழ் உய்வான் தேர உத்தனி இதுவே என்று அன்பினால் வித்தால் என்ன நம்முடைய மனம் மொழி மெய் மூன்றும் சுந்தரர் சுந்தரர் சுந்தரர் சுந்தர நினைச்சே போன அந்த அடியுக்கு அவர் மேல ஈடுபாடு நாமும் நம்பிந்த நலத்தாலே ஆளும்படியால் பாருங்க சுந்தரர் சுந்தரர் சுந்தரர் என்று பெயர் சொன்னதுனாலேயே அனிமா முதலிய எட்டு வகையான சித்திகளும் வந்துட்டு தான் வருது அப்ப நாயன்மாருடைய பெயர் சொன்னாலே என்ன வருது என்பகை சித்திகள் வருதம் ஞான முந்திர பாடார் திருக்காலத்தி பாடும் போது இந்த எட்டு வகை சித்தியும் தேடிட்டு போனோம் எங்க திருக்காலத்துக்கு போனீங்கன்னா அந்த எட்டு சித்திகளும் அங்க பக்கத்தில் நெருங்கி நெருங்கி எப்ப காலத்துக்கு போவோம்னு வருமா அட்டமா சித்திகள் அனைவரு காலத்தீ பட்டவாரி பயலனி காழியான் மறைவளர் ஞான சம்பந்தன் சொல் இட்டமாய் பாடுவார்க்கு இல்லையாம் பாவ என்ன இந்த தோடு போற்று பித்தாங்கிற அந்த மூன்றும் நெற்று பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க அப்பா பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் நீ பாட்டு தெரிஞ்சுக்கணும்ப்பா அதுதான் காலத்து எந்த ஸ்தலம் அதனால திருவானை காவல் திருவாரூர் நீங்க திருவாரூர் படிக்கணும் காஞ்சிபுரம் படிச்சுக்கணும் காஞ்சிபுரத்தையும் திருவாரூர் மட்டும் அப்பு திருவானை காவல் அப்புறம் காலத்து ஆகாசம் சிதம்பரம் கற்றாங்கி ஓம்பி களிய வாராமி சற்றார் வாழ்ந்து சித்தம்பி முற்றாமி செல்வென்ற இதுக்கப்புறம் தான் எந்த பாட்டும் திருமணம் எழுத்தி ஆழுத்தி பையனாய் மந்திரமாவது நீரோ வெயிறு தோழி பங்கனும் நம்ம மங்க இருக்கரை வளவனுக்கு போய் சொல்லணும் இந்த தோடு கூற்று பித்தாங்கிறத சொல்லிட்டு இந்த பஞ்சபூத தலங்களை சொல்லி வணங்கிட்டுதான் மற்றபடி எங்கிட்டு போகணும் இது அப்பா முடிவு அப்படிதான் நெற்று பண்ணணும்